ओम ममांगानी सर्वं ம் ஆய மமாணச்சுத்திரமோ பதமிந்திரமோபனரா अनिराकरणमस्तु उपरिषत्सु அணம் தரத்தேயுமா அணிமாத்ம்த सा आत्मा सा आत्मा तत्तो मसिश्वेतकेतो तत्तो मसिश्वेतकेतो इति भूय एव ச ஆ தேதேயே மாகவான் விஞ்ஞாபய்வி சோமியே मुख्यमान பகுதி விச்சாரத்தில் இருக்கிறோம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் முதல் முறையாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையை மறந்துடவே கூடாது அதனால் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன் காரணம் நாமரூபம் நாமரூபத்தோடு சேர்ந்திருக்கிற காரணத்தை காரியம்னு சொல்கிறோம் நல்லா கவனிச்சு நாமரூபத்தோடு சேர்ந்திருக்கிற காரணத்தை காரியம் சொல்றோம் பிரம்மத்தோட இருக்கிற நாமரூபத்தை ஜகத்துன்னு சொல்றோம் ஆக இங்க உதாரணத்தை இது பண்ணிக்கணும் இப்போ காரியமான குடத்தோட காரணமான மண்ணு சேர்ந்தே இருக்கு காரியமான நகையோட காரணமான தங்கம் சேர்ந்தே இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உள்ள மனசுக்குள்ளே பதியும் அது அதே மாதிரி தண்ணீரான காரணமானது அலையாகிய காரியத்தோட சேர்ந்தே இருக்கு பிரிக்க முடியாதபடி இருக்கு அது மாத்திரம் இல்லை இது ஒரு விஷயம் காரணம் நாமரூபத்தோடு சேர்ந்திருக்கிற போது அதுக்கு பெயர் காரியம் காரியம் இல்லாத நாமரூபம்ங்கிற காரியம் இல்லாத போது அது காரணம்னு சொல்ல மாட்டோம் காரணமாக இருக்கு காரணமாக மாத்திர இருக்குங்கிற போது மாயாசகிதம் பிரம்ம அகாரணமாக இருக்குங்கிற போது மாயாரஹிதம் பிரம்ம அகாரணமாக இருக்கிறதுன்னு சொல்ற போது மாயாரஹிதம் பிரம்ம காரணமாக இருக்கிறதுன்னு சொல்றபோது மாயா சகிதம் பிரம்ம அப்படியே ஞாபகம் அப்போ காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு காரியம் முழுக்க காரணம் நிறைந்திருக்கிறது பல விதமா சிந்தனை பண்றோம் காரியம் முழுக்க காரணம் நிறைஞ்சிருக்கு காரியம் முழுக்க காரணம் நிறைஞ்சிருக்கு காரியம் காரணம் இல்லாம இருக்கவே முடியாது காரணம் இல்லாம காரியம் இருக்கவே முடியாது அதாவது சத்தானது நாம ரூபம் வந்து சத்து இல்லாம இருக்கவே முடியாது நாம சத்து இல்லாம இருக்கவே முடியாது நாம இல்லாம சத்து இருக்கும் ஆனா சத்து இல்லாம நாம இருக்காது சத்து தான் நாம காட்சி அளிக்கிறது சத்து தான் நாம காட்சி அடிக்கிறது இப்போ நான் சொல்கிறபோது இது உங்களுக்கு எல்லாம் புரியறதா புரியலையா புரியுறதையா இப்போ பிரம்மன் புரியறதா இல்லையா புரியுது ஜெகத்து புரிகிறதா இல்லையா புரியறது புரியறது சுவாமி ஆனால் அதை அனுபவிக்கணுமே அப்படின்னா என்ன சொல்கிறது அனுபவிக்காமல் புரியறதா அனுபவித்ததுனால புரியறதா அனுபவிக்காம புரியுங்க நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா உலகத்தனாம அனுபவிக்கிறோம் என் உடம்பு மனசு புத்தி அனுபவிக்கிறேன்னா இல்லையா அனுபவிக்கிறேன் என்ன நான் அனுபவிக்கிறேன்னா இல்லையா அது இல்லைன்னா என்ன பண்றது அனுபவிக்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் ஏதோ என்ன நினச்சுக்கிறோம் மாத்தி மாத்தி உள்டா பண்ணிக்கிறோம் நிறைய விஷயத்தை எது உண்மையிலேயே இங்கிலீஷில் சொல்றாங்க சபஸ்டான்ஸோ அதை வந்து நம்ம அப்ஜெக்டிவாக மாத்தி விடுறோம் எது வந்து குணமோ அப்ஜெக்டிவோ அதை சப்ஜெக்டா என்ன பண்றோம் அதை வந்து சப்ஸ்டான்ஸாக மாத்திடுறோம் ப்போ உணர்வு உதாரணத்துக்கு சொல்றேன் உணர்வு உடல் உணர்வுடையதாக இருக்கிறதா உணர்வு உடல் உடையதா உடலை உடையதாக இருக்கிறதா உடல் உணர்வுடையதாக இருக்கிறதா உணர்வு உடலை உடையதாக இருக்கிறதா பார்த்து உங்களுக்கு எப்படி புரியுமோ பார்த்தோம் இப்ப வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா மின்சாரம் விளக்கை உடையதாக இருக்கிறதா விளக்கு மின்சாரத்தை உடையதாக இருக்கிறதா என்ன சொல்லணும் தான் விளக்கை உடையதாக இருக்கிறதே தவிர விளக்கு மின்சாரத்தை உடையதாக இருந்தா விளக்கு மின்சாரம் இல்லாமலேயே எரியணும் மின்சாரம் வெளிப்படுறதுக்கு தான் விளக்கே தவிர இல்லாட்டாலும் அ மின்சாரம் இருக்கும் எப்படி தெரியும் எங்க குருநாத சொல்வார் இன்ஸ்டண்ட் ரியலைசேஷன் அண்ட் ரியன் உடனே கிடைச்சி நம்ம என்ன பண்றோம் புத்தகம் இருக்கிறது புத்தகம் இருக்கிறது இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே அதுதான் வஸ்து இருக்கிறதுங்கிறது தான் வஸ்து ஆனால் என்னோம் புத்தகம்னு ஏதோ ஒரு தனியா பொருள் இருக்கிற மாதிரியும் இருக்கிறதுன்னு ஒரு பொருள் இருக்கிற மாதிரியும் இருக்கிறதுங்கிறது அதோட சேர்ந்தது புத்தகம் இல்லாமல் இருக்கிறது என்பது இல்லை இருக்கிறது என்பது இருக்க வேண்டுமானால் நாமரூபம் இருக்க வேண்டும் நினைக்கிறோம் நாம இருக்கிறது என்பது இருக்க வேண்டுமானால் நாம ரூபம் இருந்தால்தான் இருக்கிறது என்பது இருக்கும் நாமரூபம் இல்லை என்றால் இருக்கிறது என்பது இருக்காது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது நாமரூபம் இல்லாட்டாலும் இருக்கிறதுங்கிற வார்த்தைக்காக சொன்னேன் நீங்க எல்லாத்தையும் அதுக்கு மூல காரணத்துக்கு போனோம் ஆரம்பமே மூல காரண விசாரம் இப்படி சொல்லிக்கின்றே இருக்கலாம் நீங்க இது மாத்திரம் ஏன் வச்சுங்கோ காரணம் நாம ரூபத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது அது காரியம் எனப்படுகிறது நாமரூபத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது அது காரியம் எனப்படுகிறது காரணம் காரியம் இருக்க முடியாது நீங்க இது மாத்திரம் பொண்ண போ காரணம் நாமரூபத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது அது காரியம் எனப்படுகிறது காரியம் முழுவதிலும் காரணமே நிறைந்திருக்கிறது காரியம் காரணத்தை சார்ந்திருக்கிறது இதெல்லாம் வார்த்தைகள் காரியம் காரணத்தை சார்ந்திருக்கிறது காரணம் காரியத்தை சார்ந்து இல்லை காரணம்தான் காரியமாக காட்சி அளிக்கிறது பகுஸ்யாம் பிரஜா ஏய நானா ரூபா நீங்கள் இதை கேட்டுருக்கலாம் ஒரு சினிமா பாட்டில் கூட இது வந்து நானா ரூபா பவந்தி உங்களுக்கு தெரியாது இது எந்த சினிமா பாட்டில் இருக்குதுன்னு தெரியுமா நானா ரூபா பவந்தி தஸ்மாசவா பவந்தி தகுவ் சமிருத்தியை உபரிஷத்தான் என்னது சினிமா பாட்டு என்ன சினிமா பாட்டு தெரியுமா அது வாராயன் தோழி வாராயன்னு ஒரு சினிமா நிறைய வேத மந்திரம் வரும் நடுப்புற நடுப்புற அந்த வந்து கல்யாணத்துக்கு மந்திரம் வந்துட்டே இருக்கும் அதில் ஒன்று இது அதனால் வந்து அதை புரியுங்கிறதுக்காக சொன்னேன் அதில் வரும் இது ரொம்ப ஃபேமஸ் மந்திரம் நானா ரூபா பவந்தி தஸ்மாகறது பகுரூபா பசவ சமிர்தி என்ன பிரார்த்தனை தெரியுமா இறைவா நீ பல்வேறு வடிவங்களாக இருக்கிறாய் ஆகவே பல்வேறு உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறாய் பல்வேறு உயிர்களாகவும் காட்சி அளித்த அதையே இன்னொரு கோணத்துல மறுபடியும் என்ன சொல்லுகிறது பகுரூபா பவந்தி தஸ்மாத் பகுரூபா பசவ சமிர்தி பசவஹான்னா ஜீவதாசிகள் ஜீவர்கள்னு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா எனக்கு நிறைய பசுமாடு ஆடெல்லாம் வேணும் என் வாழ்க்கைக்கு எனக்கு பசுமாடு நிறைய வேணும் அப்படி சொல்லி இதை ஒரு ஆசிர்வாதமா பண்ணுவாங்க போயிட்டு போட்டு நமக்கு என்னத்துக்காக சொல்றேன் ஏக்கமேவ அநேக ரூபம் பாதி அவ்வளோதான் விஷயம் அதை வந்து இதுக்கு ஸ்பெஷல் அனுபவம் தேவையில்லை அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணுற போது இந்த உண்மை விளங்குகிறது நம்ம என்ன என்னப்போனா இந்த அனுபவம் வரணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் இதெல்லாம் நீங்கணும் எல்லாத்தையுமே நீக்கணும் நீக்கணும்னா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அழிக்கணும் அழிக்க முடியுமா எல்லாத்தையும் அழிச்சுடுறது பூமி அழிச்சுடுறது நடக்கிற காரியமும் இல்லை நடக்காது அதுக்காக என்ன அறிவால் அழிப்பாயாக அனைத்தையும் வேற்றுமைகளை அறிவால் அழிப்பாயாக நம்ம ரொம்ப ஏதாச்சும் சொல்லணும்னா அறிவாள சாகடி அறிவாள எல்லாத்தையும் கொல்லு அறிவாள வேற்றுமைகளை கொல்லு அப்படி சொன்னா என்னமோ பண்றது லாங்குவேஜ் வந்து நல்ல சம்ஸ்கிருதமான பண்பாடு உள்ள மொழியா இல்லை ஆனா புரியறதுக்காக அப்படி சொல்றேன் அறிவால கொல்லு அறிவால நீக்கு ஆனா நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு தனியா ஒரு நிலையில் அது வரும்னு எதிர்பார்க்கிறாங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லை இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிற விஷயந்தான் அதனாலதான் சொன்னார் ஆரம்பிக்கிற போது சய ஏஷா அணிமா அணிமான் இதையே ஆத்மாவாக கொண்டிருக்கிறது இதகும் சர்வம் தத் சத்தியம் அதுவே சத்தியம் ச ஆத்மா இதெல்லாம் சொல்ற போது நீங்க நிறைய மந்திரம் உங்களுக்கு ஓடணும் உபனிஷத்துல நிறைய இதுதான் பல மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருக்கணும் அத்ரேஷ்யம் அகோத்திரம் அத்ரேஷியம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தத் அபாணிபாதம் நித்யம் நிபும் சர்வகதம் சுசூக்மம் தது அவ்வியயம் தத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அப்படி தான் சொல்லியிருக்க அந்த உபனிஷத்து அதுக்கு அடுத்த மந்திரம்தான் சிறந்தி பூச்சி உதாரணம் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றது பிருத்திவிஷதி உதாரணம் அப்புறம் வந்து கேசலோம சத்புருஷ கேசலோம திருஷ்டாந்தம் இதெல்லாம் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு உடனே நாந்த பிரஜம் ந பகிஷ்பிரக்யம் நோபயத்திரம் ந பிரஜானகனம் ந பிரஜம் நாப்பிரக்யம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேசியம் எல்லா பதத்துக்கும் அர்த்தம் புரியணும் அவ்வசம் ஏக ஆத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபம் அத்வைதம் சத்து மன்யத்தை மன்யன் மாண்டூக்கியபுருஷத்தில் சைத்தன்யத்துக்கு பேரு துரியம் அதுதான் ஆத்மா மன்யன் ச ஆத்மா ச விஜேய அதை உன் ஆத்மஸ்வரூபமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முண்டக்கோபிஷத்தை எடுத்தா கேனோபனிஷத்துல என்ன சொல்லிருக்கு பிரதிபோத விதித்தமே எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய வேதசஹா அவிஞாத்தம் விஜானதாம் விஜாத்தம் விஜானதாம் இப்படிலாம் பாஷைகளை எதுக்கு பயன்படுத்துறது உபனிஷத்து நம்ம அனுபவத்திலேயே தெரிஞ்சுக்கலான்னா எதுக்கு இந்த பாஷையெல்லாம் உபயோகப்படுத்தணும் நம்ம அனுபவத்தில் இருக்கிறத விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் ததவியம் தாரசம் நித்தியம் அகந்தமச்சய சூக்மா சூக்மதரம் மகத்பரம் த்ருவம் நிச்சாயேமா ஒரு மந்திரம் வச்சு இப்படி நிறைய வாக்கியங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லி புரிய வைக்கிறது ஆகவே இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அதுதான் ஆத்மா அதுதான் சாரம் இந்த சத்து சாரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரமே சத்து அந்த சத்து எது நீதான் அது அதுவா தான் நீ இருக்க நீ எல்லா பிரமாணத்தையும் நீக்கிட்டு பார்த்தாலும் அதுதான் பிரமாணத்தோட சேர்த்து பார்த்தாலும் அதுதான் போது என்ன பண்றேன்னா அறியறவன்கிற ஒரு தன்மையோட எல்லாத்தையும் பார்க்கிறேன் என்னுடைய நாமரூபம் நாம ரூபம் ஆனா வெளியில என்னது தெரியல உங்களோட சித்து தெரியறதுங்கிறது வேற விஷயம் மற்றதெல்லாம் என்னது நாம ரூபம் பிரமேயம் என்னது நாம ரூபம் அதே மாதிரி பிரமாணம் என்னது நாம ரூபம் எல்லாம் சேத்துக்க வேண்டிதான் இந்த நாமரூபம் தத்துவம் சொல்லுற ஹே ஸ்வேதகேது கண்ணா சுவேத்தேத்து அந்த தத் துவம் அந்த சத்த அந்த சத்தான தத்து தான் அந்த தத்தான சத்து தான் நீ அந்த சத்து நீயே அந்த சத்த நீ அனுபவிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டாம் நீதான் அது உன்னோட நாம ரூபத்தோட உன்னை சேத்தையானா உன்னோட நாம ரூபத்தோட சேத்தையானா நீ பரிச்சின்னாயிடுவே உன்னுடைய நாமரூபத்தை நீக்கு எல்லா நாம ரூபத்தையும் புத்தியால நீக்கு நகைகளில் இருக்கிற நாம ரூபத்தை புத்தியால நீக்கணும் அது இல்லாததை பார்க்கவே முடியாது ஆகவே இதை தெரிஞ்சுக்கோ சொல்லி தத்துவமசி ஸ்வேத கேதோ நீ அனுபவத்தில் இருக்கிற இந்த வஸ்துவை நீ தெரிந்து கொள் அது என்ன பண்ணுறோம் நாம அதை பிரமேயமாக்குறதுக்கு ட்ரை பண்ணால் நடக்காது பிரூபத்தை பிரமேயமாக்குறது எப்படி என் கண்ண வச்சுதான் வழக்கமா சொல்ற உதாரணம் என் கண்ணால இந்த கண்ணால இந்த கண்ணு எப்படி பார்க்க முடியும் கண்ணாடி வச்சு பார்க்கலாம் கண்ணாடியில தெரியற கண்ணு நிழல் கண்ணா நிஜக்கண்ண நிழல் கண்ணால நீ நிஜக்கண்ணா நிஜ கண்ணால நிஜக்கண்ணா நிழல் கண்ணால நிஜ கண்ணா நிஜ கண்ணால கண்ணையும் என்ன ட்ரை பண்ணு இந்த உதாரணத்தை சொல்றது வழக்கமா சொல்றது இந்த கேமரா எதவனாலும் எடுக்கலாம் அந்த கேமரா அதை எடுத்துக்க முடியாது நம்ம போன் நம்பர்ல நம்மளோட நம்பரே அடிச்சுக்க முடியாது அடிச்சா பிசின்னு வரும் ஆகையினால என்னையே நான் என்னை நான் அனுபவிக்கப்படும் பொருளாக என்னது அறியப்படும் பொருளாக உணரப்படும் பொருளாக என்னை நான் ஆக்க முடியாது ஆகையினால என்ன சொல்றார் அங்கங்க தேடாதே அப்படியே அது எப்படி இருக்குமோன்னு நினைச்சுக்காதே நீயே அது நீயே இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சது ஜகத்காரணம் சத்துன்னு சொல்லப்பட்டது ஜகத் காரணம் சத்ன்னு சொல்லப்பட்டது ஆதி பௌத்திக பிரபஞ்ச காரணம் சத் ஆஹா ஆத்திய ஆதி பௌத்திக பிரபஞ்ச காரணம் சத் ஆத்தியாத்மிகர காரணம் சத் அப்படின்னா அது எங்க இருக்குன்னா அந்த சத் மஷிநாபம்நிநூபியும் வியபச்சிருக்க சத் சதவோமேசீத் இனிமபி அரமபிஷ பரமிய பதத்து அர்த்தம் பூ தாத்து அசு தாத்து எல்லாம் போட்டு பாருவாளே அது சத்து தான் இருந்தது அப்படின்னா எப்படி இருப்பாரு கேட்டு கதவுமா இருக்கு கேட்டு கதவுனா என்னது கேட்டு கதவு கேட்டு கதவை சாத்து அப்படின்னா கேட்ட சாத்துன்னு சொல்லு இல்லாட்டி கதவை சாத்துன்னு சொல்லு கேட்டுங்கிற இங்கிலீஷையும் கதவுங்கிற தமிழையும் சேத்து கேட்டு கதவை சாத்து அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நட்ட நடு சென்டர் நட்ட நடு சென்டர் கேட்டு கதவு நிறைய வார்த்தை இதெல்லாம் யூஸ் பண்றோம் நம்ம பிரயோகம் பண்றோம் பழக்கத்தில் அப்படிலாம் இருக்கு அதாவது ஆங்கிலமும் தமிழும் ஒருங்கிணைந்து விட்டது வெள்ளக்காரம் போனாலும் சாரவர்த்தன் சொல்கிறான் குளியில எங்கே இருக்குன்னா என்ன பாஷையில பேசுறீங்க பாத்ரூம்னு சொல்லுங்களேன் தமிழ்ல சத்து இருந்தது வச்சுங்களேன் தான் சத்து இருந்ததுன்னா இருக்கிறதா அது வேற வழியில் புரியறதுக்காக சொல்ல வேண்டிய சத்து இருந்தது சத்து இருக்கு காரியம் முழுக்க வியாபிச்சு இருக்கு அப்புறம் சத்து தான் இருக்கும் சத்தே இருந்தது சத்து தான் இருக்கிறது சத்து தான் இருக்க போகிறது ஆகவே இது என்னதுன்னா இதுனால என்ன சொல்வது சதசத்யான் இந்த நாமரூபேதங்களெல்லாம் அனிர்வச்சனீயம் தற்காலிகம் அனிர்வச்சனீயம் மித்யா இப்படி சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப மண்டக்கி சொல்லி சொல்லி புரிய வச்சுக்கணும் அது சில இந்த சம்சாரம் வரும்போது தான் புரியும் துக்கம் அது வரபோது தான் நிறைய பேர் ஓடுவாங்க நேற்றுக்கு ஒரு பாட்டு படித்தேன் இந்த பிள்ளையாரோட ஒரு பாட்டு பாரதியார் பாடுற பாடியிருக்கார் ரொம்ப நல்ல பாட்டு எனக்கு வேண்டும் வர எழுதி போட்டு எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி சிம்பிளாக இருக்குது பாட்டு மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் போது நின் மௌன நிலை வந்திட செயல் வேண்டும் என்ன அழகா பாடியிருக்கார் மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் போது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் செய நினைக்கும் போது செல்வம் செல்வம் நல்ல காரியம் பண்ணணும் நாங்கள் வைக்கிறேன் ஒரு ரொம்ப தமாஷாக இருக்கும் ஒரு கதை என்ன பண்ணால் யாரோ ஒருத்தர் நூறுரூவா கொடுத்துருவார் நூறுரூவா வச்சுன்னு ஒரே குஷியும் இருக்குது இந்த பாரதியருக்கு ஒரு கதையில் வருது இந்த வருது ஒரே சந்தோஷம் இருக்குது இந்த நூறுரூவாய் வச்சு அப்படி பண்ண போகிறேன் ப்ரெஸ் வைக்க போகிறேன் அதை வைக்க போகிறேன் அப்புறம் பாரு இந்த தமிழ்நாட்டை மாற்றி எனக்கு இல்லாமல் சொல்கிறாரு சொல்ல உடனே எல்லோரும் சரிங்கிறான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு வயசான பாட்டி கொய்யாப்பழகத்துன்னு போவோம் அந்த பாட்டியை பார்த்த உடனே வருத்தம் உண்டு இந்த தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேனில் ஜகத்தினை எரி அழித்துடுவோம்னு சொன்னவர் இல்லையா பார்த்தா அந்த பாட்டி பார்த்து பாட்டியை பார்த்தா பாவமாக இருக்குது பாவம் இந்த வயசில் இந்த பாட்டி சுமந்துட்டு வாழ்ந்து நிறுத்துன்னு போகிறாள் இந்த பாட்டிக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பாட்டியை கூப்பிட்டு அங்கே நிறைய பேர் அவங்க எப்போ கொஞ்சம் சுற்றி ஒரு ஃப்ரெண்டு கூட்டம் இருக்கும் இல்லை என்ன விலை இந்த கூட அப்படின்னு என்னமோ பிஜா பிஜெல்லாம் பேசுகிறார் ஏதோ பேசிட்டு கடைசியில் கணக்கு போட்டு கடைசியில் அந்த பாட்டிகிட்டே அந்த நூறுவாய் கொடுத்துர்றாரு நீ எடுத்துகிட்டு போகும் ப்ரெஸ் அத்தோடு முடிஞ்சு போச்சு ப்ரெஸ் வைக்கிற கதையெல்லாம் அப்படியே முடிஞ்சு விடுத்தேன் இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் அவரோட இதில் கேட்கற போது ஆச்சரியமாக இப்படி ஒரு மனசு அவருக்கு நம்ம கணக்கும் செல்வம் அப்புறம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே ஆடர் இந்த பேர் எனக்கு நூறு வயசு வேணும் நிறைய பணம் வேணும் எல்லாம் நீ கொடுத்தாகணும் அது மாத்திரம் இல்லை மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் போது நின் மௌ நின் மௌன நிலை வந்துட நீ செயல் சிம்பிள் பாட்டு ஏன்னா எவ்வளோ அழகான பிரார்த்தனை இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து கடவுளே அவருக்குள்ளே புகுந்து எழுதின பாட்டு தான் அது இல்லாட்டி இப்படிலாம் பாட்டு சாதாரண மனிதனால் எழுத முடியுமா என்ன அவரே இப்படி பிரார்த்தனை எழுப்பிடலாம் அதனால தான் நடக்கிறது சங்கராச்சாரை சொன்ன மாதிரி இந்த சுப்பிரமணியுதங்களை சொன்ன மாதிரி சிதேகாசா ஹிருதி கவனமாயிருந்தே பார்த்து தூக்கிட்டா என்ன பண்றது அதனால ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான் அது நீயே அந்த சத்மன் நீதான் இப்ப என்ன சொல்றேவ ஜகத்காரன் முதல்ல சொன்னால் புரியாது ஏதோ ஒன்று சொல்லணும் அவர் அங்கே இருக்கார் அந்த லோகத்தில் இருக்கிற ஃபாதர் இன் ஹெவன் ஆகையினால் அவர் அங்கே இருக்கார் அங்கேருந்து இது பண்ணிகிட்டு இருக்கார் கடைசியில் லாஸ்ட் டே வந்து ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுப்பார் அன்னைக்கு இந்த செத்து போன உடம்பெல்லாம் திரும்பவும் அதே கிடச்சிடுமா பழையபடியும் கடைச்சிட்டு நிரந்தரமாக நரகத்துக்கு கொஞ்சம் பேர் அனுப்புவார் கொஞ்சம் பேரை தப்பு நிறைய பேர் இதுலேயும் போயானுமே அதனால் வந்து இந்துக்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்புவார் கிறிஸ்தவர்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவார் கருணாமூர்த்தி அன்பே வடிவானவர் கடவுள் அப்படி எங்கயோ ஒரு காரணம் நினைச்சுருக்கோம் அது கடைசியில் என்ன சொல்றது நீயே கடவுள் தத்துவமசி தத்துவ பாரதியார் பாட்டு சாமி நீயே சாமி நீயே சாமி நீயே பாரதியார் பாட்டு இருக்கு தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி சாமி நீயே சாமி நீயே சாமி நீயே பாரதியார் பாட்டில் இருக்குது வேதாந்த பாடல்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு அதில் இது இருக்கு அ தத்துவசி ஸ்வேத அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா இதி உபாச்சு போச்சு மந்திரம் இதி உபாச்செ உபதேசித்தார் அவன் என்ன சொன்னான்னா நீங்க என்ன சொன்னாலும் கரடியாக கத்தினாலும் என்னதான் நீங்க சொன்னாலும் ஒன்னு புரியது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு ஒரு நம்பிக்கை வருது உங்களுக்கு புரியாம இருக்க முடியாது இல்லாட்டி இப்படி இத்தனை நாளாக எங்களை உட்காந்து வச்சு இருக்க முடியல புரிஞ்சிருக்கும்னு தோன்றது அப்படி சொல்லி இவன் என்ன நினைக்கிறான் ஹே பகவான் இது வந்து சம்போதனத்தில் நம்ம போட்டுக்கணும் பகவன் இப்படி போட்டுக்கணும் பகவானேவன் கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை பூயா ஏவ பகவான் ஜாக்கிரதையா போட்டுக்கணும் அவ்வியமா போட்ட ஆபத்து மாவிஞாபியா போரும் போற பாடம் நிறுத்துங்க எனக்கு ஒண்ணும் தலையும் புரியல வாழும் புரியல போரும் அப்படின்னு சொல்லலாம் மா விஜாபயத்து போரும் இதோட நிறுத்திட்டு நமஸ்காரம் போயிட்டு வரேன் அப்படி அர்த்தம் இல்லப்பா மாம் அகம் ஆம் வயம் மா மா அதனால எனக்கு அர்த்தம் எனக்கு இரண்டாம் வேற்றுமை ஒருமை எனக்கு இன்னும் தெளிவா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி என் உள்ளமே உரைக்கும் வண்ணம் என் உள்ளமே உள்ளத்தில் அது நன்றாக பதியும் வண்ணம் நன்றாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜ்ஞாபயத்துங்கிறான் மறுபடியும் எனக்கு உபதேசம் பண்ணுங்க பகவானே பகவான் தாங்களே மீண்டும் இதனை நன்றாக தெளிவாக விளக்கி உபதேசித்து அருளும்படி பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டு கொள்கிறேன் நமஸ்காரம் தான் அவரா உற்சாகமாக சொல்லித்தர பிள்ளை இல்லையா பையன் இல்லையா பையன் மோட்சன் அப்பா முக்தனா இருந்தால் பையனுக்கு முக்தியை கொடுக்கறது எவ்வளோ சௌரியம் என்ன அப்பா அர்த்தத்தை கொடுக்கறத விட காமத்தை கொடுக்கறத விட புண்ணியத்தை அள்ளி கொடுத்தாலும் சரி என்ன பண்றது எத்தனை புண்ணியத்தை அள்ளி கொடுத்தாலும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணுமே அதனால மோக்ரா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோகபிரஷ்டோபி ஜாயத்தை அத்தவா யோகினாமே குலே பவதி தீமதாம் அப்பா அப்பாவே ஞானியா இருந்துட்டா எவ்வளோ சௌரியமா போச்சு ஆகையினால ரொம்ப சௌரியம் இதாக இருக்குது ததா சோம்யம் உடனே என்ன சொல்லிட்டார் இல்லை இல்லை நான் ரொம்ப என்ன பிஸியாக இருக்கேன் இவ்வளவு மேலே எனக்கு சொல்லித்தரத்துக்கு டைம் இல்லை போகல அப்படியே ததா ஹே சௌம்ய ததா அஸ்து சொல்லித்தரேன் கவலைப்படாது உனக்கு இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு நான் நல்ல யோசித்து வைக்கிறேன் சொல்கிறேன் அப்படி சொல்லினார் படிக்கலாம் அடுத்த மந்திரம் இதோட எட்டாவது கண்டம் நிறைவு பெற்றது எல்லாம் சுருக்கமாக தான் இருக்கப்படுது இனிமேல் நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்ல போகிறது அதுதான் வரக்கூடிய பகுதி இதே விஷயத்தை பல உதாரணங்களை சொல்லி சொல்லி விளக்க வைக்க போகிறார் படிக்கலாம் திருஷ்டாந்த குசலோ வக்தான் நல்ல எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறவர் தான் பேச்சாளராகும் எப்படியாவது கேட்குறவனுக்கு விஷயத்தை புரிய வைக்கணும்னு சொல்லி நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லுது அதுக்கு தான் நியாயசாஸ்திரம் படிக்கிறது ஒரு பெரிய சௌரியம் நிறைய நியாயங்கள்லாம் படிக்கலாம் இந்த நியாயம் படிக்க படிக்க நியாயம்னாலே திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தம் இல்லாம எதுவுமே பேச முடியாது அதில் தர்க்கசாஸ்திரம் படிக்கிறவனுக்கு எக்ஸாம்பிளுக்கு பஞ்சமே இருக்காது எல்லா எக்ஸாம்பிளும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம் தர்க்கசாஸ்திரத்தினுடைய பெரிய நன்மை என்னன்னா நிறைய திருஷ்டாந்தங்களை படிச்சுக்கலாம் திருஷ்டாந்தம்னா என்னன்னு கேட்டுவிடாங்க திருஷ்டாந்தம்னு சொன்னால் சான்று உதாரணம் சம்ஸ்கிருத்தில் உதாரணம்ங்கிறதுக்கு அர்த்தம் வேற தமிழில் உதாரணம்னா ஏதாவது புரியறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அர்த்தத்தில் சொல்கிறோம் படிக்கலாம் எதாசோமிய மது மது நிஸ்திஷ்டி நாணாத்தியான விராணாம் சமவாரகம் ரம்மோ மதுமமுத்தி நாத்தாம் ரன் சமவாரம் ஏகாங்கி இது ஒரு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் எல்லாம் ஒன்னையும் ஞாபகம் சத்பிரம்மனை விளக்கணும் அந்த சத்பிரமன் ஆத்மஸ்வரூபம் சொல்லணும் தத்துவம் நீதான் காரணம் உலகம் அனைத்திற்கும் காரணமான பொருள் உன் நீயே ஆகவே உன்னை அறிந்தால் உலகத்தை அறிந்ததாகும் உலகம் அனைத்தையும் அறிந்ததாகும் ஏகக்யா சர்வக்யா அம்மா அப்பாவை சுத்தினாலே உலகத்தை சுத்தினதாகுமா கேட்டார் அம்மா அப்பாவை சுற்றுறது உலகத்தை சுத்தினதாகும் உலகமெல்லாம் சுத்தினாலும் என்னதுன்னா ஒரு அம்மா அப்பா சுத்தினதாக தான் ஆகும் உலகம் அனைத்தையும் சுற்றினாலும் தந்தை தாயை சுற்றினதுக்கு சமானம் தந்தை தாயை சுற்றினாலும் உலகம் அனைத்தையும் சுற்றி அதற்கு பொருளையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே பொருளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அல்ல ஏக்க விஜானேன சர்வ விஜான் ஒரு ஒண்ணுக்கும் காரணத்தை ஒண்ணுன்னு ஆராய்ச்சி பண்ணா என்ன ஆக போறது கடைசியில ஒண்ணுதான் முடிய போறது எந்த பொருளை எடுத்தாலும் நாம ரூபத்தை நீக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா கடைசியில ஒண்ணுலதான் முடிய போறது ஆகவே அந்த ஒண்ணுதான் இத்தனையோ ஆயிருக்கு ஆகினால எல்லாமே அந்த அதுவாக இருக்கிறதுனால அந்த ஏக விஜானேன சர்வ விஜானம் அது மாத்தி இப்ப போடுறோம் ஏக விஜானேன சர்வ விஜானம் சத்வ சத்விஜானேன சர்வ விஜானம் ஆத்ம விஜானேன சர்வ விஜானம் இதான் பாடமே ஏக விஜயானேன சர்வ விஜானம் சத்விஜ்ஞானேன சர்வ விஜானம் அப்புறம் ஆத்ம விஜானேன சர்வ விஜானம் ஏகஜா அல்லது ஆத்மஜா சர்வஜோபவதி அதனாலதான் ஞானிய சர்வஜம்னு சொல்றோம் சர்வஜங்கிறதுனால சைனா பாஷா தெரியுமான்னு கேட்க அந்த பாஷை தெரியுமா இந்த பாஷை தெரியுமா அது தெரியுமா அந்த சாஸ்திரம் தெரியுமா சில சிந்த துவைத்த சித்தாந்திகள்னால் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் எங்கள் குருநாதருக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் இறைவனை உணர்ந்திருக்காருங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா இறைவனுடைய அருள் முற்றிலும் கிடைச்சிருக்குன்னா அவருக்கு எல்லா சதுஷ் என்ன என்ன சகலகலா பண்டிதன் எல்லா சாஸ்திரமும் தெரியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க அந்த வேலையை நம்ம பண்ண மாட்டோம் இந்த துவைத்திகளுக்கு அந்த எண்ணம் ரொம்ப உண்டு அவங்களுடைய அவங்களுடைய மகாத்மாக்களையெல்லாம் அவங்க சொல்கிற போது அது உள்ள நாங்கள் படித்த வரைக்கும் சொல்கிறாங்க அது வந்து நிறைய இந்த கிறிஸ்தவர்கள்லாம் எவ்வளோ உண்மை சொல்கிறாங்கன்னு தெரியும் இல்லை அவங்க இவங்ககிட்ட இருந்தால் இறைவன் வாங்கிட்டுருக்காங்க யார்கிட்டருந்து இந்த துவைத சித்தாந்திகள்டிருந்து தான் இறைவன் வாங்கிட்டுருக்காங்க புயின்னா பொய் அவ்வளோ போய் அப்படியே வருத்தம் கஷ்டப்படாமல் சொல்லலாம் இந்த சித்தாந்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அப்படிலாம் நிறைய புஸ்தகலாம் நான் படிச்சுட்டு தான் சொல்கிறேன் அது தெரியும் இது தெரியும் அதுக்கு வந்து எங்கள் குருநாதருக்கு வந்து சில்பம் பண்ணை தெரியும்பா எங்கள் குருநாதருக்கு நகைப்பண்ணை தெரியும்பா ஏன்னா எங்க வந்து அனுகிரகம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி எத்தவணாலும் பண்ணுவார் அப்போ தான் அவர் எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது பிராக்டிக உண்மையல்ல அது அப்படி முடியாது தேவையில்லாதெல்லாம் அதில் வரும் பிரச்சனை வரும் இது அப்படி இல்லை மூல காரணத்தை தெரிஞ்சுட்டாலே மற்றதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் யாரு நான் தானே அதான் எனக்கு கலையில சொன்னேன் நான் தானே இல்லாமல் இருக்கேன் அது தெரிஞ்சு அந்த அந்த சரீரத்துக்குள்ளே நான் இருந்துட்டு அதை தெரிஞ்சுட்டு இருக்கேன் சாஸ்திரப்படி ஈஸ்வரன் தான் சர்வஜான் அவரோ வெளியில் வரமாட்டார் ஈஸ்வரன் ஒருத்தர் தான் ரெண்டுலேயும் சர்வஜன் விசேஷ ஜானத்திலையும் சர்வஜன் சாமானிய ஜானத்திலையும் சர்வஜான் அது அதனால அவர் ஈஸ்வரன் இருந்துட்டு போறோம் நமக்கு அப்படி ஈஸ்வரனோட குவாலிபிகேஷனாக நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஜீவனுடைய தகுதியும் தேவையில்லை ஈஸ்வரனுடைய தகுதியும் தேவையில்லை தகுதி இல்லாமல் இருக்கிற தகுதி தான் தேவை தகுதி இருந்தது என்றால் அந்த தகு தகுதியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த தகுதி எல்லாம் ஒன்று அது எவ்வளோ முழுமையான தகுதி அடைய முடியாது அப்பவே எனக்கு துன்பம் வரத்தான் செய்யும் ஆகவே தகுதிக்காக நான் ஜாக்கிரதையாக புரிஞ்சு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் ஆத்ம ஜானம் என்றால் என்ன இது ஒரு சும்மா தேவையில்லை என்றே ஆத்மாவாக இருக்கிறது என்ற ஞானம் தான் ஆத்ம ஜானம் புரியதா பாருங்க இல்லாட்டி பேனாவினாலும் பின்னால் பாருங்க ஆத்மாவுக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சுட்டா ஆத்மஜானம் வந்துடுத்து அர்த்தம் ஏன்னா ஞானமே ஞான ஸ்வரூபமாகவே ஆத்மா இருக்கு இப்படி இதேதான் ஏக விஜானேன சர்வ விஜானம் சத்விஜானேன சர்வ முடிக்கிற போது என்ன சொன்னோம் ஆத்ம விஜயானேன சர்வ விஞ்ஞானம் அகம்பதார்த்த அகம் பதார்த்த விஜானேன சர்வ பதார்த்த விஜயானம் சர்வ பதார்த்த என்ன விஞ்ஞானம் சர்வ பதார்த்த காரண விஜயம் ஒண்ணுதானே காரண காரிய அனன்யத்துவம் இருக்கு அது மறந்துடப்படாது காரண காரிய அனன்யாத்து காரிய விஜானி அது எடுத்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அது அந்தர்பவதி போட்டுக்கணும் நமக்கு காரிய விஜானத்துல தாத்யமே இல்லை காரண காரிய ரஹித சத் பிரம்ம ஆத்ம விஜானம்தான் மோஷ சாதனம் என்னது காரண காரிய விலட்சண சத் பிரம்ம ஆத்ம விஜானம்தான் நமக்கு முக்திக்கு சாதனம் அதுதான் நமக்கு வேணும் இப்ப இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை பாபு அன்புக்குரிய அர்த்தம் ஆசிரியரும் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லி கொடுக்கிறார் மாணவர்கள் கிடைக்கணுமே ரொம்ப மகிழ்ச்சியோட திரும்பவும் உற்சாகமா சொல்லிக் கொடுக்கிறார் எதா எப்படி எப்படி மது தான அது ஒரு சௌரியஷத்தில் ஒரு பிராமணத்துக்கு பேரே மது மதுங்கிறது பிரம்மனுக்கு ஒரு பேர் மதுவா தா மதுவீர் மது நக்தமுதோஷி மது மத்திய மதுமமிமும மதுரஸ் நித்த மதுமோ வனஸ்பு மாதீர் நுமமன மதுஜனிஷ் மது வியாமி மது வீ வே மது நரிமே மதுமே பிரம்மமேவ மது மேதையா ஜிஹ்வா மே மது மத்தமா மது இல்லை அது வந்து மதுவிலக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா மது மதுஷ மாதவ்ச்ச வாசந்திகா ருத்து வேதத்துலாம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் அந்த இயற்கையோடு அவங்க வாழ்கிறதுனால ரொம்ப எல்லாம் சாமானெல்லாம் பெருக்கிக்கல நம்மளை மாறி கட்டடம் இப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப எளிய வாழ்க்கை அதனால திருஷ்டாந்தம் பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் சிம்பிளாக இருக்குது நம்ம வேணால் இப்போ டிவி உதாரணம் சொல்லலாம் வாஷிங் மிஷின் உதாரணம் சொல்லலாம் அதெல்லாம் இப்போ சொல்லலாம் அப்பெல்லாம் அப்படி இல்லை எல்லாம் வந்து நேச்சரோடு ஜாயின் பண்ணி இருந்ததுனால ரொம்ப அழகாக சொல்கிறாங்க மது கிருத்தா இந்த மது பேர் மது கிருத் எதுக்கு பேர் தேனி பூச்சிக்கு பேர் மது கிருத் ம மக்ஷிக்கா மதுமக்ஷிகா இல்லை அதுக்கு பேர் மது கிருத்து மது கிருத்தா மது நிஸ்திஷ்டந்தி தேனை எடுக்கிறது தற்பராசந்தகாங்கிற சிங்கராஜர் போது அது அப்படி போய் அப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் பாட்டு பாடின்னு அப்புறம் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த பூவை சாப்பிடும் பூவில் இருக்கிற தேனை சாப்பிடும் இல்லை நிஷ்பாதையந்தி ிந்தின எடுக்கிறது அீக்கரிஷிய அதையே எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு அது எடுக்கிறது அது என்ன பண்ணுறது நான் நாணாத்தையுமாரம் ஏகத்தாகுமயி நாணாத்தயம் நாநாத்தயாச்சீனாதி பல திசைகள்ல சென்று பல மரங்கள்ல சென்று பல திசைகளில் சென்று மரங்களில் இருந்து விரக்ஷம் ரசானம் சமவகாரன் சமாஹிருத்திய எல்லாம் என்ன பண்றது நான் எல்லாத்தையும் சேகரிக்கிறது சேகரிக்கிறது சேர்த்து என்ன பண்றது ஒரு இடத்துல ஒரு இதுல அடையில தேன் அடையில என்ன பண்றது ஏக்கத்தாகும் ரசம் கமயந்தி ஓரிடத்தில் அதை சேர்த்து வைக்கிறது சிம்பிள் ஒன்றுமே இல்லை எப்படி தேனி பூச்சியானது பல திசைகளில் சென்று மரங்களில் உள்ள பூக்களில் தேனை கிரகித்து அவற்றை ஓரிடத்தில் சேர்த்து வைக்கின்றது அவ்வளவுதான் சேர்த்து வைக்கின்றது அப்புறம் என்னாச்சுன்னா அடுத்த மந்திரம் படிக்கலாம் தே ததா தத்த न विवेकं விவேக்கம் லிய சோமிய இமா சர்வா பிரி சம்ப சதி சம்பத்யாம சம்பத்யாமகே ரூல் எல்லாம் இங்க என்ன சொல்றாரு சுருக்கமா சொல்லிடுறேன் அப்புறம் மந்திரத்தை படிச்சுக்கலாம் அங்க கொண்டு வச்சாச்சு தேனெல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லா தேனும் ஒன்னா சேர்ந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த தேனுக்குள்ளே தேனுக்குள்ளே இருக்கிற போது விவேகம் இருக்குமோ அந்த தேன் ஒரு தேன் இது இந்த மரத்து தேன் அந்த மரத்து தேன் எல்லா மரத்து தேனும் வந்து வேப்ப மரத்து தேன் புளிய மரத்து தேன் அப்புறம் வந்து அத்தி மரத்து தேனு எல்லா மரத்துலேருந்தும் எடுத்துன்னு வந்து தேன் சேர்ந்தாச்சு தேனெல்லாம் ஒன்றா சேர்ந்து விடுத்தோம் பிறகு நான் அந்த மரத்து தேனு நான் இந்த மரத்து தேனு அப்படின்னு அது உள்ளுக்குள்ள அதுக்குள்ளே எதாவது பிரச்சனை வருமா தேன் பேசுகிறது ஞாபகம் வச்சுக்கோ இது தேனி பூச்சி பேசலை தேன் பேசுறது கற்பனை எப்படி தேன் பேசிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற தேன்கிட்ட அது எங்கே இருக்கு ரொம்ப தூரத்திலேயே இருக்கு பக்கத்திலயே இருக்கு அந்த தேனை பார்த்து சொல்றது நீ ஏன் வச்சுக்கோ நீ அந்த ஐயர் விட்டு தேன் நீ நீ வந்து இந்த வீட்டு தேன் அதெல்லாம் கிடையாது அங்கே உள்ளுக்குள்ள பிறகு என்ன அந்த தேனுக்கு விவேகம் கிடையாது அப்படி சொல்றது தேனுக்கு விவேகம் இல்லை ஏன்னா தேனெல்லாம் ஒன்னா சேர்ந்துடுத்தோம் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம ஒரு சாரம் என்ன நம்ம ஒரு ஒருத்தருடைய சாரம் என்ன சத்து ஒரு ஒருத்தருடைய சாரம் என்னது சத்து அதில் வந்து நான் நீங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கான்னா இது கன்னட நான் இது தமிழ் நான் இது ஐயர் நான் இது வந்து என்னது ஆஸ்ட்ரேலியன் நான் இது தேவலோக நான் ஆண் நான் இன்னும் வித்தியாசம் இருக்குது என்ன இருக்குது அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வாக்கியம் ஆகையினால் நாம் எல்லாரும் அடிப்படையில் ஒன்று பேசிக்காக நாம் எல்லோரும் ஒன்று பார்க்கறதுக்கு தான் வேறு வேறையாக இருக்கும் அது ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா ஒருத்தர் வந்து ரொம்ப ரயிலில் அந்த காலத்து ரயிலில் ஒரு ஆச்சாரமான ஐயர் செகண்ட் க்ளாஸில் ஏறி விட்டார் இங்கே உட்கார அது அங்கே இருக்குமே இல்லையா இங்கே பார்க்கலாமே அதெல்லாம் பார்க்க அதனால் என்ன ரொம்ப ஆச்சாரமான பிரே வந்து அந்த நேரம் அந்த சீட்டில் பக்கத்தில் யாருன்னா நம்ம குலாம் தஸ்தகி குலாம் தஸ்தகிர் அவர் உட்கார்ந்துருக்கார் அந்த பக்கம் குலாம் தஸ்தகிர் அந்த பக்கம் இருக்கார் இவர் வந்து தஞ்சாவூர் என்னது ஏதோ ஒரு ஊர்னு வச்சோங்கல தஞ்சாவூர்லேருந்து ஏதோ ஒரு கிராமம் சரியான கிராமம் காவேரிக்கரை அவர் வந்து இப்படி சோம்பெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துலாம் வச்சுருந்து இப்படி இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் பூர்பௌசுவா பூர் பௌசுவா எல்லாம் தெளிச்சிருக்கார் அடிக்கடி தெளிச்சுக்கிறாரு எல்லாம் வந்து அவர் வேற அவர் பார்க்கவே விடாது அப்ப துண்டிருக்கார் இப்படிங்கிறார் இப்படிங்கிறார் தொடர்றார் இப்படி பாக்கிறார் முற்றார் முற்றார் எந்திரிக்கிறார் இவரும் அடிக்கடி இந்த பக்கம் திரும்பி ஆச்சமன் இங்கேருந்து டெல்லி வேறு போயும் அப்புறம் என்னாச்சு படுக்கிறதுக்கு இடம் இருக்குது அந்த காலத்து ஞாபகம் வச்சுங்க செகண்ட் கிளாஸோ தேர்ட் கிளாஸோ இது வேறு வழி கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறது இவர் சௌச்சமெல்லாம் பண்ணி ஸ்நானமெல்லாம் இங்கே பண்ணுறது அப்படியே தெளிச்சுக்க வேண்டியதான் ஸ்நானம் தசவிதம் புரோக்தம் பஞ்சவீதம் புரோக்தம் இதாக பண்ணிக்க வேண்டியதான் இது என்னாச்சு ராத்திரி தூக்கம் வரணுமே தூங்குற போது குலாம் தஸ்தகீரும் தூங்கி இந்த தீட்சிதரும் தூங்கி ஆனும் என்ன பண்ணுறது இப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இப்படி இப்படி இப்படி படுத்துருந்தார் நேராக தஸ்தகி வந்த நேராக தஸ்தகி எப்படி சாஞ்சார் இந்த தீட்சிதரும் சாஞ்சார் நம்மளே ரெண்டு பேர் இவர் தான் உங்களுக்கு கற்பனையே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு வரும் சார் நல்லா தூங்க திடீர்னு ராத்திரி எந்திரிச்சு பார்த்தா தூங்கி பவந்தி அப்புறம் வந்த உடனே பவந்தி முழிச்ச உடனே ஓந்து போன அப்புறம் வந்து கங்கையில் ஒரு இதுக்காக ஒரு மூணு தரம் என்னவோ பண்றார் எப்படி எதுக்கு சொல்றோம்னா எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல வரி விஷையாக எல்லாம் வந்து ராத்திரி தூங்கின பிறகு எங்கே இருக்கோம்னா அது மாதிரி தான் அதுக்குள்ளே ஏது விவேகம் நான் வந்து தூங்கின்னு இருக்கிற போது நான் வந்து நான் மட்டாதிபத்தியாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன் நினச்சுட்டாக தூங்கிட்டு முடியும் அடுத்த மந்திரம் சொல்ல போகிறதெல்லாம் மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி சரி கொசுவோட தூக்கமும் சரி பன்றியோட தூக்கமும் சரி எல்லா விவகாரத்தில் தான் இத்தனை ஆனா ஆழ்ந்த சுசுப்தியில சதா சம்பதி அந்த சத்தோட ஏகி பவந்தி ஸ்வம் அபித்தி தன்னில் ஒடுங்கி விடுகிறது மறந்துடக்கூடாது அந்த திருஷ்டாந்தத்தை தன்னில் ஒடுங்கி விடுகிறது சத்தோடு ஒருங்கிணைந்து விடுகிறது அப்படி சொன்னதை தான் இங்க சொல்றது அந்த ரசத்துக்குள்ள விவேக்கம் கிடையாது என்ன ஒரு திருஷ்டாந்தம் பாருங்க எல்லா தேனையும் ஒன்னா சில சமயம் சொல்லுவாங்க இது வந்து இது அந்த தேன் இது என்ன ஊரு எல்லா தேனையும் ஒன்றா கலக்கியாச்சின்னு சொன்னால் நம்ம ஊரில் சக்கரப்பாங்கிற சமாச்சாரம் வேறே ஆனாலும் இந்த தேனெல்லாம் ஒன்றா கலந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள எப்படி விவேக்கம் இருக்கும் அதுக்கு அதுக்கு கிடையாது அது மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம்னா முழிச்ச ஜாக்கிரத வசதியிலையும் சொப்னா வசதியிலேயும் இந்த தேவையில்லாத விவகார விவேகங்கள்லாம் இருக்கு லௌகிக விவேகா தார்மிக விவேகா இந்த மாதிரி விவேகங்கள்லாம் இருக்கு ஆழ்ந்த சுஷுக்தியில் வேதாந்த விசாரமும் கிடையாது தே ததா தத்த ந விவேகம் லபந்தே தே ரசாகா போடுகணும் தே ரசாக ரசம்னு சொன்னால் இந்த இடத்துல தேன்னு அர்த்தம் மது ரம்ேனில் வேற்றுமையை அறிவதில்லைங்கிறது அகம் அமுஷ்ய அமுஷிய வட்ச அஸ்மி அஹம் அமுஷிய வட்ச அஸ்மிடு விவேகம் நல்ல அங்கு பகுத்தரிய முடியாது நிர்விகல் நிர்விகல்வாத் வேற்றுமையெல்லாம் எல்லாம் ஒன்னா கலந்தாச்சு எல்லாத்தையும் ஒன்னா கலந்தாச்சு அதனால விவேகம் அவஸ்தையில் விவேகம் கிடையாது அதே மாதிரி சத்மேவ் அஸ்மித்யோமியும் விவேக்கம் லபந்தே கலு விவேகத்தை அடையிறது அனைத்தும் பிரபஞ்சங்கள் அனைத்தும் ஜங்கமங்கள் அனைத்தும் சதிசம்பத்திய சதிசம்பத்திய முக்கியமா ஜீவர்களை எடுத்து தப்பு இல்லை சதி சம்பத்திய நிதுஹூ நீங்க ஜாகிரத நம்ம சுசுக்தி அவஸ்தையும் எடுத்துக்கலாம் பிரளயத்தையும் எடுத்துக்கலாம் பிரளயத்துக்குள்ள எல்லாம் பிரளயத்தில் ஒடுங்கி விடுகிறது அங்கேயே அது பிரிக்கிறது காரணத்தில் ஒடுங்கும் பொழுது காரியம் காரணத்தில் ஒடுங்கும் பொழுது அது பிரிக்க முடியாது இப்போ நகையவே எடுத்துக்கல எல்லா நகையும் உருக்கி ஒரு கட்டி ஆக்கின பிறகு இது வந்து அந்த பெரிய செயின் இருந்தது பாரு அதுதான் இது நீங்கள் எதாவது பிரித்து காட்ட முடியுமா இது பெரிய செயின் ஒன்று வச்சுருந்தாங்க காசு மாலை அந்த காசு மாலை நூற்றி எட்டு காசு மாலை ஐநூற்றி எட்டு காசு மாலை இந்த காசு மாலை அது இதெல்லாம் இருந்து பாரு அதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கு அப்புறம் என்னென்னா பாட்டியோட பாட்டி கம்மல் அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்கு உள்ளே பாரு தேடி கிடைக்காது அங்கே கிடைக்குமா இருக்கவே இருக்காது இன்னும் நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்ல போகிறது பார்க்கலாம் மாதிரி விவேகம் நல்ல பந்தே எப்படி பாருங்க ஏக்கவி இந்த விவேக்கம் வாண்டாங்கிறது இந்த லௌகிக்க விவேக்கம் ஒரு வகையான சம்சாரம் தர்மா தர்ம விவேகம் அது அனதர் டைப் ஆஃப் சம்சாரம் ஆனால் வேணும் உலகத்துக்கு தேவை அப்படி கோர்ட்டெல்லாம் எப்படி நடக்கும் ஆஹ் இதனால தர்மா தர்ம விவேக்கம் இன்னொரு சம்சாரம் அப்புறம் வந்து நித்யா நித்திய விவேக்கம் இதெல்லாம் பண்ணுறோம் என்ன நம்ம வந்து அசம்சாரி யார்த்துக்காக பண்ணுறோம் அதனால தப்பு இல்லை நித்தியா நித்திய விவேகம் பண்றோம் அப்புறம் ஆத்மானாத்ம விவேகம் பண்றோம் சத்தியமித்யா விவேகம் பண்றோம் இதெல்லாம் எதிர்ந்த அவஸ்தையில் நான் ஜாகிரத அவஸ்தையில் சுசுக்தி போய் நான் விவேகம் பண்ண போறேன்னு யாராவது எடுத்துக்க முடியுமா நான் ஆத்மானாத்ம விவேகம் பண்ண போறேன் போகிறேன் தூங்க முடியுமா ஆத்மானாத்ம விவேகம் பண்ணணும்னா சாப்பாட்டை குறைச்சிக்கணும் தட்சிணாமூர்த்தி நிறைய சுத்தி விட்டு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக விசாரம் பண்ணு அங்க ஒரு விவேக்கமும் கிடையாது நம்ம தூங்குற போது நான் என்ன ஜாதி என்ன குலம் நான் ஆணா பெண்ணா ஜீவனா பிரம்மனா ஒண்ணுமே தெரியாது சத்தா மாத்திரமா கேவல சத்தா மாத்திரமா ஈவன் சித்து கூட சித்தோட எக்ஸ்பிரஷன் கூட இல்லை சிதம்சத்தோட வெளிப்பாடு இல்லை ஆனந்தோட அம்சத்தோட வெளிப்பாடு இல்லை இருக்குன்னு ஆனா அங்க சத்தா மாத்திரமாக இருக்கிறேன் இருப்பு மாத்திரம் அசத்தா இருக்க முடியாது ஒரு நாளும் அசத்தா இருக்க முடியாது நாம ஏமாஹா சர்வாக பிரஜாகா சதி சம்பத்திய சதி சம்பத்தியன்னா சத்தில் ஒடுங்கி நன் சம்பத்ய அங்க சத் சம்பத்தின்னு சொன்னோம் அதான் இங்க சதி சம்பத்திய ந விதுகு ந அர்த்தம் அகம் சி சம்பத்தியாமகே இது நான் சத்தோடு இணைந்து விட்டேன் என்று அறிவதில்லை இது வந்து ஒண்ணு தெரியுது கேவல சத்தை அனுபவிக்க முடியாது கேவல சத்தா இருக்கும் ஆனா கேவல சத்தை அனுபவிக்கிற போது அந்த கரணமே அவுட் அதெல்லாம் உதாரணம் சொல்ல போறது இன்னும் உதாரணம் சொல்ல போறார் அல்ல அங்கே விவேகம் பண்ணுறதுக்கு இல்லை நாம ரூபத்தோடு இருக்கிற போது தான் இந்த சத்த புரிஞ்சிக்க முடியும் ஆழ்ந்த உறக்கத்தில் சத்தாவாகவே ஆழும் இந்த அகங்காரம் அல்லாத நிலையை விளக்குங்கள்னு சொல்லி நேற்று ஒரு கேள்வி வந்திருக்கு எனக்கு தூக்கத்தில் தான் அகங்காரமே தூக்கத்தை ஜாக்கிரதாவஸ்தில புரிஞ்சுட்டு தூங்காமல் தூங்கணும் அதனால இப்போ முடிச்சுங்கோன்னு சொல்லி வகுப்பை முடிச்சுட்டேன் ஓம் ஈஸ்வரோ குருராத் மூதவிபாகிணே வோமவாப்யிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி